வணக்கம் பதினேழு ஜூலை இரண்டாயிரத்தி இருபது வானொலியின் பொது அறிவு குவியலுக்காக மணக்கால் ஐயம்பேட்டையில் இருந்து டி நாராயணதாஸ் முதலில் நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் 1. ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது இரண்டு அரிஸ்டாட்டில் மனிதன் ஒரு அரசியல் மிருகம் என்று எழுதியவர் ஆவார் மூன்று குயில் என்ற இதழை பாவேந்தர் பாரதிதாசன் நடத்தி வந்தார் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று நவீன சுற்றுலாவின் தந்தை என்று வர்ணிக்கப்படுபவர் யார் இரண்டு சேஃப்டி பின்னை கண்டுபிடித்தவர் யார் மூன்று இந்தியாவில் முதன் அர்ஜுனா விருது ஏற்படுத்தப்பட்டது எப்போது நன்றி மீண்டும் சந்திப்போம்